ஓத் சத் பரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்ரம குருவே நமக ஆணை முகநாறு முகநம்பியை பொன்னம்பலவன் ஞானகுருவாணியை உள்நாடு உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செலும்படி வாத்தி வணங்குவான் வானவரசமான் தொடர்பினால் உழவோர் வலுப்படும் வன்னி அங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு கொற்றவாள் ஏயை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நல் திருநலை மாதை மாணவர் அதனாம் முத்துராமேச வல்லலை பணங்கி வாழ்த்திடுவான் உருவாய் அறுவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் எரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அறுவாய் அறுவாய் புகனே இப்பியினிடையே எழும் தசதம் போல் என்றுமாய் இழகி இன்பாகி ஒப்பிட ஏதுமந்திய பிரம்பத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறைமையை தூள அருந்ததி நாயனே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே பெருசுச் சம்பளம் அதாவது சென்ற வகுப்புல பிரமத்தில் மூல பிரகிரு எல்லாம் ஒடுங்குகிறது மூலப்பிரகிருதி பிரம்மத்தில் ஒடுங்குது என்று நம்ம பார்த்தோம் மூலப்பிரகிருங்கிறது வரைக்கும் ஜெகஜீவ பரம் ஜகத்து ஜீவர்கள் ஈஸ்வரம் இவர்கள் எல்லாமே மூலப்பிரகிருத்திலிருந்து தோன்றினவர்கள் என்று பார்த்தோம் மூலப்பிரகிருதியும் பிரம்மத்திலிருந்து காக்காட்சி தீநடுத்த வெள்ளி தோன்றினதைப் போல கயிறை நடத்தில வெள்ளி தோன்றும் கயிற்றை நடத்த பாம்பு தோன்றுவதைப் போல கற்பனையாக தோன்றியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இதைப்போல மெய்ப்பொருள் எதுன்னு கேட்டால் பிரம்மந்தே மெய்ப்பொருள் இதெல்லாம் மூலப்பிரிதியில் ஒடுக்கி இங்கு நம்ம இருக்கிறது பிரம்மம்னு யார் பார்க்கின்றார்களோ அறிகின்றார்களோ உணர்கிறார்களோ அவர்கள்தான் அதுதான் பிரம்மம் மூலப்பிறகு பிரம்மத்துல உடுந்தது பிரம்ம வந்து உண்மை அதே சத்தியம் அதுதான் நான் என்று திடமாக என்னிடத்துல இவையெல்லாம் பொய்யாக தூண்டுகிறது என்று கவலை இருப்பவன் யாரு தத்துவ அவர் ஜீவன் மத்தார் அப்படின்னு சொல்ற ஏன் ஞானி கலங்க மாட்டாங்கன்னு வேட்டா ஞானி வந்து ஏன் கலங்க மாட்டாரு அப்படின்னு அவரு எல்லாம் பொய்யும் தெரிஞ்சவர் இருக்கிறது பிரபஞ்சம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் அது நான் வேற நினைச்சிரு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவர் சத்தாக இருக்கிறேன் சித்தாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் சச்சிதானந்த சுரூபமாக இருக்கிறேன்னு அவர் தெரிஞ்சிருக்கிறார் அதுதான் பிரம்மமு அவர் தெரிஞ்சிருக்க சத்தாக நான் இருக்கிறேன் சித்தாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்க யாராவது நான் இல்லாம போகணும்னு நினைக்கிறேமா இல்லையே எல்லாருமே நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன் நம்ம வந்து சத்தாக இருக்கிறதுனால அந்த நினைப்பு வருங்க நான் சத்தாக இருக்கிறதுனால நான் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் யாராவது ஒருத்தர் இந்த முட்டாள எவ்வளவு கோபம் இருக்கு ஏன்னு கேட்டா நான் அறிவு சொரூபேன் நான் செச்சொரு என்ன போய் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபப்படுது அதனால நான் சத்தாக இருக்கிறேன் சுத்தாக இருக்கிறேன் ஆனந்தமா இருக்கிறேன் எந்த பொருளும் இல்லாம தூக்கத்துல ஆனந்தமா இருக்கேன் ஏழை பணக்காரையும் எல்லாத்துக்கும் தூக்கத்துல அழுக்கக்கூடிய ஆனந்தம் ஒரே ஆனந்தம் அது ஆத்மானந்தம் அது பிரம்மானந்தம் அந்த ஆனந்தத்துல வேறுபாடு கிடையாது அதனால ஆனந்த சுரூபம் இப்ப நம்ம யாரும் ஏன் தெரியல உலகம் உப்புகாரம் இருக்கும்போது ஏன் ஆனந்தம் தெரியல அப்படின்னு கேட்டா இந்த ரஜகுணம் தமோணம் ரெண்டு இருக்கு இது ரெண்டும் இருக்கிறதுனால நமக்கு ஆனந்தம் தெரியலை நம்ம சத்துவகுணத்தோடு விழிப்பு காலத்தில் இருந்தோம்னா ஆத்மாவினுடைய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை நம்ம அறியலாம் உணரலாம் ஆனந்தமாக இருக்கலாம் ரஜ உணம் தமோ உணவு வந்ததே போட்ட அமிச்சு சோம்பல் நித்திர மயக்கம் இதுவெல்லாம் வந்ததே நம்ம ஆனந்தம்னு தெரியாமல் இருக்கும் ஆக சத்தாக இருக்கு சித்தா இருக்கு ஆனந்தமாக இருக்கு என்னிடத்தில் இந்த இந்த ஜெகஜீவ பர ஐநூற்றி முப்பத்தி ஐந்து தத்துவங்களும் கற்பனையாக தோன்றுகின்றது என்று திடமாக இருப்பதனால் நான் சச்சிதானந்தமாக இருக்கிறதுனால் முப்பத்தி ஐந்து தத்துவம் அனிர்தட துக்கமாக இருக்கிறதுனால் ஞானிகள் கலங்காமல் இருக்கிறார்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர்களின் ஜீவனுக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி விஷயத்தை உச்சாரணை பண்ணுவதற்காக இந்த நானாஜிவாத கட்டிலே முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்லப்பட்டு இருக்கு கணக்கு போடுவதற்கு எப்படி வந்து வாய்ப்பாடு முக்கியமோ அதே போல வேதாந்தத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் நம்ம கிரகச்சி தரணும் எந்த இடத்துல உண்டு எந்த இடத்துல பொய் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த நாணாஜி விவாத கட்டிலேயே நம்ம வந்து சூத்திரத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம் இதுவரைக்கும் நம்ம ஒடுக்கத்தை பார்த்துட்டோம் இனி தோன்றி ஒடுங்குன தத்துவத்தை கொஞ்சம் விளக்கம் சொல்ற தோன்றி ஒடுங்குன தத்துவம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தத்துவத்துவம் மொதல் சொல்ற பஞ்சபூதங்கள் ஐந்து தோழ சரீர தத்துவம் ஆறு தூக்கும சரீர தத்துவம் இருபது கார்ணசரீரமானது ஐந்து அறிவியல் காரணசரீரமான மாயை அதிப்பை இதுல பெருதித்தது ஜீவன் ஈஸ்வரன் இவைக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இப்படி இதுகெல்லாம் முப்பத்தாறு இருக்கு பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சதுதான் எப்படி தோல் ஆறு சுக்கும இருபது காரணசரீரத்துல மாயை அவித்திரண்டு அதுல பிரதித்த ஜீவ் இவை எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கு அது ஒண்ணு ஆக பஞ்சபூதங்கள் ஆக முப்பத்தி தத்துவங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு பத்தாறு தத்துவம் தெரியும் பத்தாறு வேதாந்தத்துக்கு தெரிஞ்சுக்கிறவங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்ற இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு மாயை இருக்கு மாயில பிரிதென்பத்து ஈஸ்வரன் இருக்கிறேன் பிரம்மம் இருக்கு இது எட்டு இருக்கு பஞ்சபூதங்கள் எங்க இருக்கு வெளியில இருக்கு ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண்ணு பஞ்சபூதங்கள் வெளியில இருக்குன்றன அதுக்கடுத்து மாயை இருக்கு மாயில பிரிதம்பு ஈஸ்வரன் இருக்கிற எங்கே இருக்கிற எங்கும் இருக்கிறேன் வெளியில இருக்கிறேன் நம்ம உள்ளே இருக்கிறான் எங்கும் இருக்கிறது மிக முறம் நெருங்க இருக்கிறேன் எப்படி வந்து பிரம்மம் எங்கு இருக்கிறதோ ஈஸ்வரன் இருக்கிறான் அத காத்து அதிகமான இடத்துல இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு பார்க்கணும் பிரம்மம் வந்து ஈஸ்வரன் எங்கும் இருக்கிறான் ஆனா பிரம்மம் வந்து அதையும் தாண்டி எங்கு இருக்கிறது பத்தத்துக்கு அதிக்கிரமித்து எல்லையத்தில் இருக்கிறது பிரம்மம் அப்படிங்கிற அப்படி எடுத்து பார்க்குறோம் அந்த பஞ்சபூதங்கள் ஐந்து நமக்கு வேறாக இருக்கிறது அந்த மாயை ஈஸ்வரன் இருக்கு மாயை ஈஸ்வரன் இருக்கிறேன் பிரம்மம்னு இருக்கு இது எல்லாத்துக்கும் பொதுவாக இது வந்து சகல பிராணிகளுக்கும் சமுதாயமாக அனுபவிக்கப்படும் அதாவது எல்லாத்துக்கும் பொதுவாக இது எட்டு இருக்கு எல்லாத்துக்கும் வஞ்சபுரங்கள் இருக்கு மாய ஈஸ்வரன் இருக்கிற பிரம்மம் இருக்கு இது பொதுவானது இந்த இருபத்தெட்டு இருக்கே இருபத்தெட்டு ஒவ்வொருத்தவர்களுக்கும் அவனவனுக்கு பிறைக்காக அனுபவிக்கப்படும் இருபத்தெட்டு எதுன்னு கேட்டா தூளசரீரம் ஆறு சூக்மசரீரம் இருபது அப்புறம் அந்த அவித்தை ஜீவன் இருக்கிறானே இதாக இருபத்தி எட்டு தூளாறு இருபது காரண சரீரத்தில் அவித்தையும் ஜீவனும் ரெண்டு ஆக இருபத்தி எட்டும் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் வேற வேறாக இருக்கின்றன ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் வேற வேற எனக்கு ஒரு தூள் சரீரோ எனக்கு சுக்கும சரியா அடுத்த வாழ்க்கும் சுக்கும செடி இருக்கும் வேற வேற சூக்குமே செடி இருக்கு எனக்கு ஒரு காரணம் செடியா அடுத்த வாழ்க்கும் ஒரு காரணம் செய்யும் அதே இப்படி எல்லாத்துக்கும் ஒன்னு தானே அப்படின்னு நான் கேட்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கும் தோளு சதை ரத்தம் நரம்பு எலும்பு மூலதே உருவம் ஒண்ணுதான் ஆறுதத்து இருக்கு எல்லாத்துக்கும் ஆறுதத்தும் ஒன்று எல்லா தூள் செடியரும் ஒன்னு சொன்னாப்பயா இருக்கு இல்லை அதனாலதான் வேற வேற சூக்குவ சரீனா அந்த கர்ணம் இது எல்லாத்துக்கும் இருக்கு ஞானேந்திரியம் இருக்கு வாயுக்கால் இருக்கு கருமேந்திரியங்கள் இருக்கு அந்த கர்ணங்கள் தாரதமியமா இருக்கே ஏற்றத்தாழ்வு வேறுபாடு உடையதாக இருக்கின்றன ஒருத்தன் சத்துவ உணத்தில் இருக்கேன் ஒருத்தன் நல்ல மனுஷனாக இருக்கேன் ஒருத்தன் அயோக்கியனா இருக்கிறேன் ஒருத்தன் சத்துவ உணத்தில் இருக்கு ஒருத்தர் ரஜ உணத்தில் இருக்கிறேன் அந்த கருணங்கள்லாம் அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கு சுர துரந்தோக்கு சச்சி சிந்து ஆகுறானது வந்து இந்திரியங்கள்ல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு வாயுக்கள் அதே மாதிரி கருவேந்திரியங்கள் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்கின்றன அதனால தோளு சரீரமும் வேற வேற சூக்கும சரீரமும் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் வேற வேற காரணசரீரமும் அதுவும் வேற வேற காரணசரீர்தான் அஞ்யாவும் எல்லாத்துக்கும் அந்நான வேற வேற வித்தியாசமா இருக்கு மொத்தம் தர்மாதர்மம் தெரிஞ்சிருக்கிறேன் ஒருத்தான் ஆத்மா இருக்கு அனாத்மா இருக்குன்னு தெரிஞ்சு இருக்கு ஒருத்தன் விரைவன் இருக்கிறேன் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு ஒருத்தன் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கு அதனால காரண எல்லா ஜீவர்களுக்கும் வேற வேற இருபத்தெட்டு தத்துவம் வேற வேற அந்த எட்டு தத்துவம் எல்லாத்துக்கும் பொதுவு எனக்கும் பஞ்சபூதங்கள் பொதுவானது எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் பொதுவானவர்கள் பிரம்மம் பொதுவாக இருக்கு எல்லாத்துக்கும் ஒன்றுதான் இருபத்தெட்டு வேற வேறன்னு தெரியிருக்க அதுக்கு உதாரணம் ஒருத்தன் தூளை சரிய இறந்தா எல்லாரும் இறக்குறதில்லை ஒருத்தவங்க தூக்கு சுக்கும சரி இருந்தா அங்க வைகல்யம் வந்தா எல்லாத்துக்கும் வர்றதில்லை அதாவது கை கொஞ்சம் கூட குறைச்சு இருந்தா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கூட குறைச்சு ஒருத்தன் கண்ணு தெரியல சுக்குமே சரியத்துல கண்ணு தெரியல எல்லாத்துக்கும் கண்ணு தெரியும் சொல்ல முடியுமா அதனால ஏற்றத்தாலும் இருக்கின்றன அப்படின்னு சொல்ற இதுக்கடுத்து இந்த பிரிவு விதத்துவம் இந்த பஞ்சபூதங்கள் பொதுங்கிறதுக்கு ஒன்னு சொல்ற பிரிவு விதத்துவ மண்ணு இறந்து போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஆதாரங்களே மண்ணில்லையா ஆதாரங்களே பிரிதி விதத்துவம் இல்லைன்னா எல்லாரும் இருக்க முடியாது மலை மறைக்கில் எல்லாருக்கும் ஜலம் இல்லை மழை இல்லைன்னா தண்ணி இல்லை வாயு இல்லைன்னா வாடை சென்றல் இல்லாவிட்டால் வாயு இயக்கம் இல்லை வாயு வாயு வாடகை தன்றல் எல்லாம் இல்லைன்னா வாயு இயங்காது வாயு இல்லைன்னா என்ன ஆகும் தெரியும் அஞ்சு நிமிஷம் இருக்க முடியாது எல்லாம் போயிடும் எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போகுது பாய்களை பத்தி நம்ம தெரியலை அக்னி இல்லைன்னா பாகம் இல்லை உஷ்ணு இல்லை அக்னி இல்லைன்னா உஷ்ணு இல்லை உஷ்ணு இல்லைன்னா அது என்னென்ன பிரச்சனை தான் தெரியும் உஷ்ணம்லாம் உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட உஷ்ணம் இருந்து ஆகணும் இல்லைன்னா உடம்பு வந்து இது ஆகும் அதான் ஆயுர்வேதத்தில் வைத்திரிகளுக்கு தெரியும் வாதம் பித்த சிலை தான் சொல்லுவாங்க வாயு இல்லைன்னா ஒண்ணு ஆகாது அக்னி இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது ஒருவருக்கும் அவகாசம் கிடையாது ஆகாசம் இல்லைன்னா யாருமே இடம் இருக்கவே முடியாது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவான் ஆமாம் ஆறு அடி உயரத்தில் இருக்க ஒருத்தவங்க வந்து கீழே ஒரு கீழே கொடோன்னு கட்டி அது வந்து ஒரு நாலு அடி மூணு அடியில் கட்டிருக்காங்க கட்டிக்கிட்டனா இது பார்க்கல போக முடியுமா அது மூணு அடி உயரத்துக்கிட்டே ஆகாசம் உள்ளே இருக்கு இது போனோம்னா உட்காந்து அப்படி உள்ளே போனாத்தையும் போகும் அதனால ஆகாசம் உள்ளே மூணு அடியே இருக்கு இது இருக்கிறதும் ஆறு ஆகாசம் இல்லீன்னா என்ன ஆகுது உள்ள போக முடியலை உள்ள போகணும்னா அது வேற விஷயம் உட்காந்து கொஞ்சம் போய் தரோம் இப்ப அவகாசங்கிறது இடம் கொடுக்கறதுன்னு அர்த்தம் சரி ஆகாசம் இல்லைன்னா ஒருவருக்கு அவகாசம் இல்லை அப்படிங்கிறார் அப்ப இந்த பஞ்சபூதங்கள் வேணும் அதுக்கடுத்து மாயின் மாய பிரதிநிதலும் இல்லைன்னா சகல சமயங்களுக்கும் தெய்வம் இல்லை மாயை மாயை பிரதிபலாகிய ஈஸ்வரன் இவங்க இருக்க போய்ட்டே தெய்வம்னு இருக்கு எல்லாரும் அவாளவாத ஒரு தெய்வத்தை எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அது மாயில பிரதிபத்தவனாக இருக்குன்றான் அதனால அந்த மாயும் இல்லைனா அது எல்லாத்துக்கும் தெய்வம் கிடையாது அதுக்கடுத்து பிரம்மம் இல்லைனா ஒருத்தருக்கு அறிவு இல்லை பிரம்மம் இல்லைன்னா அறிவில்லை பிரம்மம் இருக்க போயிட்டு அது சுத்து அது அறிவு அது சைத்தன்யம் அது சேதனம் அது சுயம் பிரகாசம் இப்படிப்பட்ட தன்மையுடையது பிரம்மம் ஆத்மா அதுகிட்ட இருந்தது எல்லாமே அந்த கரணத்துல இருந்து எல்லாமே அந்த அறிவு தன்மையை வாங்கிக்கின்றன வாங்குகின்றன இது ரொம்ப அறிவு சுரூபமாயி காமிக்கின்றன அந்த கரணம் அறிவு சுரூபமாயி செயல்படுகிறது உள்ளபடிக்க அறிவு வந்து ஆத்மா தெரிஞ்ச வாங்கியிருக்கு அந்த கிரகம் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் பிரம்மம் இல்லைன்னா யாருக்கும் அறிவு இல்லைன்னு சொல்லிட்டார் ஆகையால் இந்த எட்டும் எல்லோருக்கும் சமுதாயமாகும் இந்த எட்டு இருக்க பஞ்சபூதங்கள் மாயை ஈஸ்வரன் பிரம்ம எட்டு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது எல்லா ஜீவர்களுக்கும் பொது அதுக்கடுத்து இந்த இருபத்தெட்டு பிரதுக்குன்னு சொல்கிறார் பிரத் இருதுக்குன்னா வேறு வேற என்ன அறுப்பான் தூள சரீரம் ஒவ்வொருத்த ஒருத்தருக்கு இறந்தவா எல்லோரும் இறக்காதனாலையும் ஒருத்தருக்கு தூள சூக்கும சரீரத்தில் அங்கவையல்யம் வந்தால் அதாவது குறைவு வந்தால் எல்லாத்துக்கும் குறைவு வராதனாலையும் முத்தராக இருந்த சுகர் வாமதேவர் முதலியருக்கு அபித்தின் ஜீவனில் இறந்து போச்சு சுகரு ராமதேவருக்கு அபித்தையும் ஜீவனும் இல்லை ஏனால் அவர் ஜீவன் முத்தர்கள் இறந்த அவர் மற்ற இருக்கலாம் அந்த அவித்தின் ஜீவனில் இறக்கல சுகருவாம தேவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறார் ஞானிகள் எல்லாத்துக்குமே ஜீவனும் அவித்தையின் ஜீவனு இல்லாம போயிடும் அவித்தையின் ஜீவனு இல்லாமல் யாருக்கு போகிறதோ அவர்களது ஞானிகள் உதாரணத்துக்காக சுகர் வாமதேவர் முதல முதலியவர்களுக்கு அவித்தையின் ஜீவனு இறந்து போயிருக்க மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் அவித்தையின் ஜீவனை இறக்காதனால இருபத்தெட்டு தத்துவமும் ஒவ்வொருக்கும் வேறு வேறு என்று சந்தேகமே இல்லை என்கிறார் இருபத்தெட்டு தத்துவம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற என்பதில் சந்தேகம் கிடையாது முப்பத்தாறு தத்துவம் எட்டு தத்துவம் பொதுவானது இருபத்தெட்டு தத்துவம் ஒவ்வொருத்துவருக்கும் வேற வேறன்னு சொல்லிட்டார் எல்லா ஜீவர்களுக்கும் வேற வேறன்னு பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து என்ன ஒரு விஷயம் கேட்டா இந்த முப்பத்தி தத்துவம் இருக்க இதுல தானாக காணப்படுகின்ற தத்துவம் ஒன்று முப்பத்தி ஆறு முதல் எட்டு இருபத்தி ஒரு அத்தியாயத்தை சொல்லி முடிச்சிட்டார் இந்த அத்தியாயத்துல முப்பத்தாறு தத்துவம் இருக்கிறது தானாக காணப்படுகின்ற தத்துவம் ஒன்று தனக்கு அந்நியமாக காணப்படுகின்ற தத்துவம் ஏழு தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் அனுபவிக்கப்படுகின்ற தத்துவம் இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்றாரு இதுல முப்பத்தாறு ஒன்னு ஒன்று தானாக காணப்படுகின்ற தத்துவம் ஒன்று தனக்கு அந்நியமாக காணப்படுகின்ற தத்துவம் ஏழு தானுமாயும் தனக்கு அந்நியமாகவும் காணப்படுகின்ற தத்துவம் எத்தனை கேட்ட இருபத்தி எட்டு அப்படிங்கிற இருபத்தி பார்க்கலாம் அதாவது அவஸ்தாத்திர சாட்சியாயிருக்கின்ற பிரம்ம சைத்தியம் எல்லா அவஸ்தைகளிலும் தானாக விளங்குகின்றபடியினாலும் மற்ற தத்துவங்கள் போல தனக்கு அந்நியமாக விளங்காதப்படியினாலும் அந்த பிரம்ம சைதன்யம் ஒன்று மட்டுமே தானாக காணப்படுகின்றது பிரம்மம் இருக்கே ஆத்மா இருக்கிறதே அது என்ன செய்து கேட்டா எல்லா அவஸ்தைகளையும் மூன்று அவஸ்தையும் சரி ஏழு ஐந்து அவஸ்தினாலும் சரி சாக்கரம் சொப்பனம் சுழிச்சி துரியும் துரிய அதீதம் இந்த எல்லா அவஸ்தைகளிலும் அது தானாகத்தே விளங்குகிறது தான் தான் நான் நான் இருக்கு அகம் அகம்னு இருக்கு அகம் நான் ஆத்மா அப்படின்னாலே நான்னு அர்த்தம் நானாக இருக்கிறது எது பிரம்மம் எல்லா காலத்திலும் சாக்கரம் இப்பிரிஞ்சி சொப்பனத்திலே சுழிப்பறிஞ்சது புதிய சமாஜிலே சரி புதிய அதிபத்திலேயே சரி ஆத்மா தான் தானாக இருக்கிறது எப்பொழுதுமே தனக்கு அந்நியமாக இல்லை தனக்கு வேறாக இல்லை எப்பொழுதும் நானாகத்தே இருக்கிறேன் இது ஆத்மா அப்படின்னு சொல்ற ஆனா அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இந்த இருக்கு மாயலை பெருதி ஈஸ்வரன் இருக்கிறேன் அந்த ஏழு வந்து எப்போதும் புறம்பாகத்தே இருக்கு அது எப்படிங்க பஞ்ச ஊதங்கள் மாய மாய பெருதிர் ஆகிய ஏலும் தம் தம் தொழிலான வெட்டு குத்து உழவு பஞ்சகிருத்தியம் தசா அவதாரம் முதலியவை ஒரு காலும் தன்னுடைய தொழிலாக காணப்படாதபடியினாலே தனக்கு அந்நியங்களை அல்லாமல் தானாக மாட்டா அதாவது பஞ்சபூதங்கள் இருக்கு அதுதானே ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண் இது ஐந்து இருக்கு இது என்னன்னா நமக்கு எப்பொழுதும் நமக்கு புறம்பாத்தே இருக்கு நாம் என்னை நான் வந்து மண்ணு கிடையாது நான் வந்து ஆகாயம் நான் வந்து காற்று கிடையாது நான் இருப்போம் நான் தண்ணியா மண்ணாக கிடையாது யாராவது சொல்லுவோமா பஞ்சபூதத்தை நானும் சொல்லுவோமா சொல்லமா அதட்டும் சொல்ற தனக்கு அந்நியங்கிறார் அதை பஞ்சபூதத்தை அந்நியம் இப்போ மாய ஈஸ்வரன் இருக்கிறார் அது எல்லா பக்கமும் இருக்கிறான் அது பிரசா அவதாரம் எடுக்கிறேன் உலகத்தை வந்து படித்து காத்து அமிச்சல் இந்த மாதிரி மறைத்தல் அருள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச திருத்தியங்களை செய்கின்றான் யாரு ஈஸ்வரன் அவனை போய் நம்ம சொல்ல முடியுமா அது எங்கும் இருக்கிறேன் சர்வ வல்லமை பெருந்தியவன் அப்படிப்பட்டவன் தனக்கு வேளாகத்தே இருக்கிறான் பஞ்சபூதங்களும் ஆய ஈஸ்வரன் ஏழு ஏழு தத்துவமும் எப்பொழுதும் தனக்கு அந்நாத்தி இருக்கிறது அதனால இந்த ஏழை ஏன் நான் சொல்லவே மாட்டேன் யாருமே சொல்றதில்லை பஞ்சபூதத்தை நானும் சொல்றதில்லை மாயும் ஈஸ்வரையும் நானும் சொல்றதில்லை எப்பொழுதும் நமக்கு வேறாவது இருக்குன்னு சொல்றோம் அஞ்ஞானியா இருந்தாலும் அப்பத்தையும் சொல்றாங்க அது சந்தேகம் ஆனா தான் யாருன்னு தெரியல அஞ்ஞானிக்கு தெரியாது வேதாந்தம் கேட்டவர்களுக்கு படித்தவங்களுக்கு ஆத்மாவே நாங்கிறது அதை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழும் தனக்கு அந்நியம்னு தெரிஞ்சுக்கிட்டான் இந்த ஏழு பஞ்சபூதங்கள் மாயை ஈஸ்வரன் இந்த ஏழும் தனக்கு அந்நியம் ஆத்மாவிய தனக்கு அந்நியம் ஆத்மாவே தான் இந்த ஏழும் தனக்கு அந்நியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அடுத்து இருபத்தி எட்டு தத்துவம் இருபத்தெட்டு தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் விளங்குகிறது முதலில் சொல்லி இருக்காரு தானாக விளங்குதான் தனக்கு அந்நியமாக விளங்குதான் ஒண்ணு ஆத்மாவாரி தானாக விளங்கணும் ஏன்னா பஞ்சபூதங்கள் மாறி ஈஸ்வரை மாறி தனக்கு விளங்கணும் ரெண்டும் இல்லாம இந்த இருபத்தெட்டு தத்துவமும் அதாவது தூளாறு சூக்குனு இருவது காரண சரீரத்தில் அவித்தே ஜீவன் இந்த ரெண்டு ஆக இந்த இருபத்தி எட்டும் தனக்கு அந்நியமாக இருக்கின்றது தானாக விளங்குது ஒரு கா இன்னொருக்கா தனக்கு அந்நியம்னு சொல்கிறது இது என்ன ஒன்று தானாக சொல்லணும் இல்லைன்னா தனக்கு அந்நியம்னு சொல்லணும் ஆனால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டால் முன்னு ஒரு இடத்துல நான் சொல்றான் ஒரு இடத்துல தனக்கு அந்நியம் சொல்றான் அப்படிங்கிற அது எப்படின்னு பார்க்கலாம் இருபத்தெட்டு தத்துவத்துல நான் பிராமணே நான் சத்திரியன் நான் வைசியன் நான் சூத்திரன் நான் பிரம்மச்சாரி நான் கிரகஸ்தன் நான் வானப்பிரஸ்தன் நான் சந்நியாசி நான் ஆண் நான் நான் கருவை கருவல் சிவளை கட்டையன் நெட்டையன் நான் பருத்தேன் நான் இழைத்தேன் என்று தானாக வழங்குகின்ற தூளசரீர தத்துவம் ஆறும் இந்த தூளசரீர தத்துவத்தை நாம் என்ன சொல்றான் நான் பிராமணேன் நான் வைசியே சூத்திரே சத்திரியன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இதை வந்து நான் வந்து பிரம்மச்சாரி கிரகஸ்தானப்பிரசன் சன்னியாசினு சொல்றேன் நானும் ஆணு நான் பெண்ணு நான் சிவப்பு கறுப்பு நான் பரத்திருக்கிறேன் நான் எழுச்சிருக்கேன் நான் நெட்டையன் திட்டையேன் நான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அத இந்த உடம்பு சரீர இந்த ஆறுதத்து ஒருத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆனா இது இன்னொரு காரணம் எப்படி மாத்தி சொல்றோம் கேட்டா எப்படி மாத்தி சொல்றோம் கேட்டா ஏன் மாடி ஏன் கன்றுன்னு சொல்லும் மாடு கண்ணுகளை ஏன் மாடி என் கண்ணு சொல்றோமா இல்லையா ஏன் பசு ஏ கண்ணுக்கு அப்படின்னு சொல்றத போல என் சரீரம் பருத்து இருக்கு என் ஜீரம் போச்சு என்னுடைய ரோமோ நரை நான் அரைச்சிருச்சு என்னுடைய ரோமோ நரைச்சிருச்சு என்னுடைய சரீரம் பிறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு மாற்றி நான் வருத்தேன்னு சொன்னது என்னுடைய சரீரம் வருத்திருச்சுங்கிற நான் இழைச்சிருக்கேன்னு சொன்னது என்னுடைய சரீரம் இழைச்சிருச்சுங்கிறது என்னதுன்னு சொல்லிட்டேன் தூள சரீரம் புரிஞ்சுக்கிட்டோமா தூளத்தை முத நான் சொல்றோம் இரண்டாவது என்னதுன்னு சொல்றோம் இது ஆறுதத்துவம் அதுக்கடுத்து சீரத்துக்கு வர்றார் நான் கண்டேன் நான் கேட்டேன் நான் தொட்டேன் நான் போகித்தேன் நான் கொடுத்தேன் நான் வாங்கினேன் நான் நடந்தேன் நான் புஷித்தேன் நான் சிந்தித்தேன் நான் நிச்சயத்தை நான் நிச்சயித்தேன் அதாவது நான் கண்டேன் நான் கேட்டேன் நான் தொட்டேன் போகித்தேன் நான் கொடுத்தேன் நான் வாங்கினேன் நான் நடந்தேன் நான் குசித்தேன் நான் சிதித்தேன் நான் நிச்சயித்தேன் இந்த பஞ்சத்திற்கு சீவித்தேன் இப்படி பஞ்சமாயிடுச்சு அப்ப என்ன நான் ஜீவித்து இருந்தேன் என்று தானாக வழங்குகின்ற சூக்கும சரீர தத்துவம் இருவது இப்படி நான் கண்டு கேட்டும் கொடுத்தேன் வாங்கினேன் போனேன் வந்தேன்னு சொல்றேன் தூக்கும சரீர இருபதும் மற்றொரு வேலையில இன்னொரு தடவை என்ன சொல்றோம்னு கேட்டா என் வீடு என் உடைமை என்றால் போல என் வீடு என் சொல்றோம் இல்ல என்னுடைய உடமைன்னு சொல்றதை போல அதாவது என் மாடு என் கன்று என்றால் போல அப்படின்னு எடுத்துக்கலாம் என் கண் என் காது என் மோக்கு என் நாக்கு என் கை என் கால் என் மனம் என் புத்தி என் அகங்காரம் என் சித்தம் என் பிராணம் என்று தான் வேறு அவைகள் வேறாக வழங்குகின்றபடியினாலும் முத நான் கண்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது என் கண்ணுன்னு சொல்கிறோம் என் கண் பார்த்துச்சு நான் கேட்டேன்னு சொன்னது என்னுடைய காது கயிடுச்சு முதல் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்னுடைய காது கயிடுச்சு என்னுடைய நான் வாசனை அறிஞ்சேன் என்னுடைய மூக்கு வாசனை அறிந்தது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாய் சாப்பிட்டுச்சு நான் நடந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்னுடைய கால் நடந்ததுன்னு சொல்கிறேன் நான் நினைச்சேங்கிறேன் என்னுடைய புத்தி என்னுடைய புத்தினால நான் சிந்தித்தேன் அப்படிங்கிறோம் என்னுடைய புத்தி சிந்திச்சிச்சுன்னு வசம் அப்ப முதல் நான் தான் சொல்லிச்சு இப்ப என்னதுன்னு சொல்றதுனால இப்படி மாறி மாறி நானாகவும் என்னதாகவும் வழங்கி சொல்லுகின்றோம் அதனாலதான் தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் முத தூளசரீரத்தை சொன்னார் இப்ப சூக்கும சரீரத்தை சொல்லியிருக்கிறார் அது தூள காரணசரீரத்தில் நான் அறிவேன் நான் அறியேன் என்கிறது காரணசரீரம் நான் அறிவேன் அறியேன் என்கிற அஞ்ஞானமும் சிதாபாசனும் மற்றொரு வேலையிலே புறம்புபட்டு தனக்கு புறம்பட்டு என் அஞ்ஞானம் என் ஜீவன் என்று வழங்க கண்டபடியினாலும் மற்றொரு வேளையிலே தனக்கு புறம்புபட்டு என் அஞ்ஞானம் என் ஜீவன் என்று விளங்குகின்றபடியினாலும் அந்த இருபத்தி எட்டு தத்துவங்களும் தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் து என்பது சிற்பம் தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் விளங்குகிறது என்பது உறுதி அதாவது இதுல தூள் சரீரத்தை நான் சொல்லிட்டு ஒரு காய் என்னதுங்கிறான் ஒரு காம சரீரத்தை நான் சொல்லிட்டு என்னதுங்கிறான் ஒரு கா காரண சரீரத்தை நான் சொல்லிட்டு என் ஜீவன் என் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறியேன் அறிவேன் சொல்லிட்டு இன்னொரு க என் ஜீவன் என் ஐஞானம் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொல்றதுனால தானாகவும் தனக்கு ஐநியமாகவும் சொல்லப்படுகிறது தானாகவும் தனக்கு அந்நியமாகவும் விளங்குகிறது சந்தேகம் ஒண்ணும் தான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்க தனக்கு அந்நியம்னு சொல்லணும் ஒரு காத்தான்னு சொல்லிட்டு ஒரு கானா பிரம்மச்சாரிக்கு ரஷ்டமான சன்னியாசின்னு சொல்லிட்டு நான் ஆண் தண்ணியும் சொல்லிட்டு நான் பரத்து இருக்கேன் எனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது என் சரீரம் பருத்தது என் சரீரம் அழைச்சி போச்சு என் சரீரம் பறந்து இத்தனை வருஷம் ஆச்சு நானாகவும் ஒருக்கா தானாகவும் இன்னும் தனக்கு அந்நியமாகவும் சொல்லும் என்னதுன்னு சொல்லும் தனக்கு அந்நியம்னு அர்த்தம் நான் சொல்லும்போது தான் அர்த்தம் தானாக விளங்குது தனக்கு அந்நியமாக விளங்குகிறது அப்படின்னு பார்க்குறோம் தூள சரீரத்தையும் அப்படி தஞ்சை சூக்கும சரீரத்தை நான் கண்டேன் கேட்டேன் தொட்டேன் போதித்தேன் கொடுத்தேன் வாங்கினேன் நான் நடந்தேன் புசித்தேன் சிந்தித்தேன்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு எங்கன்னு பார்த்துச்சு என் காதுனால கேட்டேன் என் கையினால தொட்டேன் நான் நான் கையினால என் கையினால வாங்கினேன் என் கால் என்ன நடந்து நடந்துச்சு நான் என்னுடைய புத்தி சிந்தித்தது என்னுடைய மனதை சிந்தித்தது என்னுடைய புத்தி நிச்சயத்தது அப்படி எல்லாம் இது மாற்றி மாற்றி ஆனாகவும் தனக்கு அன்னலாகவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது உலக வழக்கத்துல நமக்கு தெரியுது இதுக்கடுத்து அஞ்ஞான சுதாபாசம் ரெண்டு இருக்கு இது காரண சரீரத்தோடு சேர்ந்தது ஆனால் இது இன்னொரு கண்ணா சொல்கிறோம் என் ஐஞானம் என் ஜீவன் சொல்கிறோம் இது கொஞ்சம் வேதாந்த பத்தவங்களுக்குத்தான் இந்த ஜீவன் இந்த ஐஞானங்கிறதெல்லாம் புரியும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுவோம் அஞ்ஞானம் ஜீவன் அதாவது அஞ்ஞானம் ஜீவன் சொல்லிட்டு என்ஞானும் என்ஜீவன்னு சொல்றோம் அதனால இந்த இருபத்தெட்டு தத்துவங்களும் ஒரு காத்தானாக சொல்லப்படுகின்றோம் உங்கள ஒரு கார்த்தனக்கு அந்நியம் சொல்லுகிறோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இது ஏன் இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வகுப்புல இதை நம்ம விரிவாக பார்க்கலாம் அஞ்ஞானத்துல தானாகவும் ஞானம் வந்த பிறகு தனக்கு அந்நியமுனி தெரிஞ்சு தர்றதுதான் ஞானம் இருபத்தெட்டு நினைக்கிறது அஞ்ஞானம் இருபத்தெட்டு தனக்கு அந்நியமுனி நினைக்கிறது ஞானம் முதல்ல தனக்கு தானாக நினைக்கிறது பிரம்மம் தனக்கு அந்நியமனு சொல்றது ஏழு இப்பொழுது ஞானம் வர்றதுக்கு முதல்ல இருபத்தெட்டு எண் நான்னு நினைச்சோம் ஞானம் வந்த பிறகு இருபத்தி எட்டையும் தனக்கு அந்நியமுனை தெரிஞ்சுகின்றது ஞானம் பிரம ஒன்று நான் இருபத்தெட்டும் தனக்கு அந்நியமுனை தெரிஞ்சுக்கிறார் இதனுடைய விதிவை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அடிய என்னையால அருள் சாற்றி படி நீ எது வந்த பரணே கொடிய நீங்க கடை போக தந்தையாயும் சர்வதியின் காவானும் அந்த மிலா எந்த நம தீவானும் அருள் கோணாகுவானும் குரு பெருச்சிற் கம்பளம்